தலைப்பு அறுபது நினைப்பு மறைப்பு நினைப்பு மறைப்பு உண்டாவதற்கு காரணம் சந்திரன் அக்னியோடு கூடி சூரியபாகத்தில் உண்டாகும் காற்றினால் அசைக்கப்படும்போது உண்டாகும் நினைப்பு சூரியன் அக்னியோடு கூடி சந்திரபாகத்தில் உண்டாகும் காற்றினால் அசைக்கப்படும்போது உண்டாகின்றது மறைப்பு நினைப்பு மறைப்பு என்பதற்கு பொருள் நினைப்பு என்பது யாது ஜனனம் மன அசைவு ஒன்றை நினைத்தல் சகல காலம் மேற்படி தத்துவம் வேறொன்றில் பற்றல் தத்துவத்தின் அசைவாகிய ஆவி மேலேறுதல் மேற்படி ஆவி ஏறின இடத்தில் நில்லாது ஆக்கிரமித்தல் மறைப்பு என்பது யாது மரணம் தூக்கம் மனம் ஒன்றை பற்றி உடனே மறைதல் கேவல காலம் மேற்படி தத்துவத்தின் கூர்மை கீழ்ச்செல்லுதல் பிரஜையில்லாதிருத்தல் அதனது உஷ்ணம் அதிகரமிக்கிறது மனம் ஆபாசப்பட்டு சூனியமாதல் மேற்குறித்த நினைப்பு மறைப்பற்று நிர் அதிசயானந்தமாய் அருள்வடிவமாவதே சுத்த சன்மார்க்க சாதனம்